நானே சத்தியமாய் இருக்கிறேன் என்றும் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கவே வந்தேன் என்றும் சொன்ன ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சுய விளம்பரம் ஆர் இபேஞ்சலிஸ்டிக் எக்ஸாஜரேஷன்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி ரெண்டு குரந்தையர் ஆறாம் அத்தியாயம் மூன்று முதல் பத்து வசனங்கள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தெய்வ ஊழியக்காரராக விளங்கப்படுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்ரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்வெளிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவையிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடுதல் ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் எத்தர் என்னப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தருத்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐசிர்வான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்கப்படுகிறோம் இன்றைய மனப்பாட வசனம் மத்திய ஐந்து முப்பத்தி ஏழு உள்ளதே உள்ளதென்றும் இல்லாததே இல்லாததென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் let your yes be yes and your no be no for whatever is more than this is from the evil one umad naamam prasutha paduvadaga enbade kartharin okay. japathil varum mudal vendudalagum anal migai padi thirithukuri etthana murai kartharin naamatte punithai naam keduthirukrom naam enna sollugrom enbade vida கேட்போர் வாசிப்போர் மனதில் என்ன பதிக்கிறோம் என்பதற்காகவே கடவுள் நம்மை நியாயம் தீர்ப்பார் இட் இஸ் நாட் வாட் இன்ஃபர்மேஷன்ஸ் அறுநூறு பேர் நமது கூட்டத்திற்கு வந்திருந்தால் ஏறத்தாழ ஆயிரம் பேர் வந்திருந்தார்கள் என மிகைப்படுத்தி விளம்பரப்படுத்துவது கடவுளுக்கு மகிமையை கொண்டு வராது அது பொய்யானதால் உண்மையில் நாம் பொய்யனும் பொய்க்கு தந்தையுமான பிசாசையே பெருமைப்படுத்துகிறோம் நம் மக்களுக்கெல்லாம் சில ஆயிரங்களுக்கு மேல் என்றாலே அது லட்சம்தான் ஐந்தப்பம் இருமின் அற்புதத்தை ஒருவேளை இன்றைய கிறிஸ்தவ பத்திரிகை ஒன்று வெளியிடுமானால் ஐயாயிரத்தோடு இரண்டு பூஜ்யங்களை சேர்த்து புகைப்பட வித்தையினால் அதை உண்மையாக்கியும் விடுவர் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு சீடர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் வலை கிளியத்தக்கதாக நிறைய மீன்களை பிடித்தார்கள் எத்தனை மீன்கள் என்று யோபான் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறான் நூற்றி ஐம்பத்தி மூன்று நாம் என்றால் அது இருநூறு முந்நூறு மீன் இருந்திருக்கும் என்று சொல்லுவோம் ஆனால் அவர் நூற்றி மீன்கள் என்று அவர் எழுதினார் எவ்வளவு துல்லியமாக நாம் நம்முடைய அறிக்கைகளில் இருக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு உபதேசமாகும் இந்திய ஊழியர்கள் அனுப்பும் சில புகைப்படங்களை பார்க்கும் அயல் நாட்டு நண்பர்கள் இந்தியர் என்றாலே தெருக்களில் வசிப்பவர் கிண்ணம் ஏந்தி வீடு வீடாக யாசிப்பவர் காட்டுமிராண்டிகள் ஆதிவாசிகள் என்றுதான் நினைக்கின்றனர் அப்படி படம் காட்டினால் அனுப்பினால்தானே நமக்கு பணம் கிடைக்கும் அவர்களுக்கு படங்கள் வேண்டும் நமக்கு டாலர்கள் வேண்டும் இப்படி ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் தவறான எண்ணங்களை கொடுக்கும் இபித பாவத்தில் இருந்து நாம் மனம் திரும்புவோமாக அட்டை முதல் அட்டை வரை ஒரு தனி நபரையே விளம்பரப்படுத்தும் கிறிஸ்தவ பத்திரிகைகளை பார்த்து பார்த்து சலித்து விட்டது திரைப்பட நடிகரை போல் ஊழியர்கள் பல கோணங்களில் புகைப்படம் எடுக்கப்படுகின்றனர் பக்கத்திற்கு பக்கம் புளோப் தான் பட்டங்கள் வேறு உரிய தகுதி இல்லாமலேயே டாக்டர் ரெவரன் ஏராளம் பட்டங்கள் பிரியமானவர்களே நாம் யாரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம் இந்த பத்திரிகைகளையெல்லாம் வாசித்த பின்பு அல்லது இப்படிப்பட்ட ஊழியர்களின் செய்திகளை எல்லாம் கேட்ட பின்பு மனதில் என்ன தோன்றுகிறது நமது ரட்சகர் எவ்வளவு அதிசயமானவர் என்றார் அல்லது இவர் எவ்வளவோ வல்லமையான பிரசங்கியார் என்றார் சென்ற நூற்றாண்டில் மிக பெரிய இந்திய அப்போஸ்தலரில் ஒருவரான பக்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரம் வரை வாழ்ந்தவர் சகோதரன் பக்சிங் என்றே கடைசி வரை அழைக்கப்பட்டார் நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள் என்றார் அல்லவா இயேசு தன்னை தாழ்த்திய சகோதரன் பக்சிங்கை தேவன் கணம் பண்ணினார் அவருடைய அடக்கு ஆராதனை ஹைதராபாத்தில் நடந்தது அதுவரை நிசாமுக்கு கூட அவ்வளவு பெரிய பெரிய தலைவர்களுக்கு கூட வராத கூட்டம் அந்த நாளிலே அந்த அடக்காராதனையிலே கலந்து கொண்டார்கள் மேகம் இருண்டது அவருடைய உடல் தூக்கிச் செல்லப்படுகிற பாதையிலே தேவனுடைய ஒளி பிரகாசித்ததை பத்திரிகையாளர்களே கண்டு அவர்கள் விமர்சித்தார்கள் தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் அவர் பெருகவும் நான் சிறுகவோ வேண்டும் என்றான் திருமுழுக்கினன் யோவான் ஆனால் அவனை குறித்த இயேசு என்ன சொன்னார் மனிதராய் பிறந்தவர்களில் திருமுழுக்கினன் யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்றார் உண்மையானதும் உருப்படுவதும் ஆண்டவரிடம் இருந்து வருகிற பாராட்டுதலும் புகழுமே எல்லா புகழுக்கும் உரியவரே சுய விளம்பரம் என்னும் கண்ணியிலிருந்து என்னை விடுவியும் உமது மாட்சியை ஒரு நாளும் தொடாமல் இருக்க எனக்கு கிருவைதாரம் என்பதே நம் ஒவ்வொருவருடைய அதிலும் குறிப்பாக ஊழியர் ஒவ்வொருவருடைய ஜபமாயிருக்கட்டும் திரும்ப நான் சொல்கிறேன் எல்லா புகழுக்கும் உரியவரே சுய விளம்பரம் என்னும் கண்ணியிலிருந்து என்னை விடுவியும் உமது மாட்சியை ஒரு நாளும் தொடாமல் இருக்க எனக்கு கிருபை me never touch your glory. உள்ளதே உள்ளதன்னும் இல்லாததே இல்லாததன்னும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் Let your yes யுவர் எஸ் பி எஸ் no யுஆர் நோ பி நோர் வாட் எவர் இஸ் மோர் தன் திஸ் இஸ்ரம் தான் ஜபிப்போம் எங்கள் மகாபரிய தேவனே மிகைப்படுத்தி கூறி திரித்து கூறி மனதில் ஒன்றை நினைத்து வேறொன்றை சொல்லி மக்கள் மனிதர் இன்னொன்றை பதித்து இப்படியாக குல்மால் பள்ளி கொண்டிருக்கிற எங்களுடைய கிறிஸ்தவ ஊழிய கலாச்சாரத்தினிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் விடுபட நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்த உதவி நாங்கள் சிறுகி குறுகி நீர் பெருகி நீர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யோவான் ஸ்நானுகன் எப்படி கர்த்தாவை எரிந்து பிரகாசிக்கிற ஒரு ஒளியாயிருந்தானோ அப்படியே நாங்களும் எரிந்து கரைந்து ஒன்றுமில்லாமல் போய் அதனால் எங்களுடைய ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளில் கூட எங்கள் முன்னால் வந்த இந்த சவாலுக்காகவும் இந்த எச்சரிப்புக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லி அதற்கு மிஞ்சிய காரியங்களிலே நாங்கள் தலையிடாமல் இருக்க கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் சத்தியமானவரே சத்தியத்திற்காக சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொன்னவரே சத்திய ஆவியானவரே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை உச்சந்தளி முதல் உள்ளங்கால் ஒரு சத்தியமாகவே இருக்க எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய ஊழியம் எங்களுடைய திருப்பணிகள் நாங்கள் எழுதுகிற காரியங்கள் எங்களுடைய பத்திரிகைகள் எல்லாம் ட்ரூத் அண்ட் நத்திங் பட் த ட்ரூத் என்று இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்